इदं ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதா கிருஷ்ணமே நம இடம் ஜானமுயன் பிரலயே நகவன் ஸ்ரீஷ்ணர் குணவிங்க என்கிற தலைப்பிலே இந்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் முதல்ல மறுபடியும் நான் மேலான இந்த ஞானத்தை உபதேசம் பண்ண போகிறேன் இது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஜானம் இந்த ஞானத்தைத்தான் எல்லா தர்மசீலர்கள் ஞானசீலர்களெல்லாம் அறிந்து இங்கேயே இந்த உடம்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மோக்ஷத்தை அடைந்தார்கள்னு சொன்னார் திரும்பவும் விளக்கி சொல்றாரு இங்க இதம்ியானம் உபாருத்திய இந்த ஞானத்தை இந்த ஞான சாதனத்தை ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் வேதாந்தத்தை முறையா படிக்கிறது இதை சார்ந்திருந்து மம சாதர்மியம் ஆகத்தாக என்னுடைய ஸ்வரூபம் சாதர்மியம்னா சமான தர்மம் இல்லை பகவானுக்கு ஈக்குவல் பகவானும் நானும் உண்மையிலேயே அடிப்படையில ஒன்று உபாதி பேதத்தினால தான் ரெண்டு பேரும் வேறாக காட்சி அளிக்கிறோம் உண்மையில் இருவருக்கும் அடிப்படை சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இந்த ஞான யோக சாதனத்தை சார்ந்திருந்து நானும் சமஸ்தமும் ஒன்று தான் பகவான் இந்த ஜகத்து இதில் இருக்கக்கூடிய சமஸ்ததார்த்தங்களும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒன்றே அனைத்து வேற்றுமைக்கும் அடிப்படை ஒன்றே என்கின்ற அறிவை பெற்றார்கள் அப்படி பெற்றவர்களுக்கு என்னாயிற்று சர்கேபி ந உபஜாயந்தே சர்கேபின்னா மறுபடியும் சிருஷ்டி தோன்றும் பொழுது அவர்கள் உடல் கிடையாது சிருஷ்டியில் அவர்கள் சரீரம் எடுப்பதும் இல்லை பிரலையே நியதந்திச்ச பிரலயேச்ச நவியந்தி பிரளயத்திலும் அவர்கள் ஷரீரத்தை விடுவதும் இல்லை சரீரம் ஒடுங்குவதும் இல்லை சுருக்கமாக சொன்னால் ஜென்ம மரணம் அவர்களுக்கு இல்லை மறுபடியும் உடம்பு எடுக்கிறதோ உடம்புலருந்து கிடையாது நம்ம அப்படி தானே பிறந்த எடுத்து எடுத்து ஒரு ஒரு உடல்லேயும் இருந்து இன்பத் மறுபடியும் அந்த உடல்லிருந்து விலகி போகிறோம் இந்த சுழற்சி சம்சாரத்தில் அவர்கள் உழலுவதில்லை ஆஹா அவர் இன்னொரு கோணத்துல சொன்னா உடல் பற்றோ உலகப்பற்றோ அவர்கள் அடைவது கிடையாது இது ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை பகவான் விளக்கி சொல்லி இருக்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இந்த சிருஷ்டிய சுருக்கமா சொல்லி பிறகு குணங்களை பற்றி பேசுவார் நாளைக்கு நாம் தொடர்ந்து படிக்கலாம் இதம் ஜானுத்திய மமசா தர்மியமாக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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்